வணக்கம் நெற்றினியின் சரித்தரும் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை பத்தொன்பது இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு த பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் சர் சார்லஸ் ஹேஸ்டிங்ஸ் என்பவரால் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு நியூயார்க் நகரில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது இதில் தீயணைப்பு வீரர்கள் நான்கு பேர் உட்பட முப்பது பேர் கொல்லப்பட்டனர் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து கட்டிடங்கள் சேதமடைந்தன ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு இரண்டு நாள் மகளிர் மானாடு நியூயார்க்கில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு பாரிஸில் முதலாவது மெட்ரோ ரயில் சேவை ஆரம்பமாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அரிசோனா மாநிலத்தில் நூற்றி தொண்ணூறு கிலோ எடையுள்ள விண்கல் ஒன்று கிட்டத்தட்ட பதினாயிராயிரம் துகள்களாக சிதறுண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு உலக போரின் போது ரோம் நகரின் மீது ஐநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் குண்டு மழை பொழிந்தன இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பர்மா நாட்டு தேசியவாதியான ஆங் சான் மற்றும் அவரது ஆறு அமைச்சர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வட கரோலினாவில் போயிங் எழுநூற்றி மற்றும் செஸ்னா முன்னூற்றி பத்து விமானங்கள் நடுவானில் மோதிக்கொண்டதில் எண்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நேபாளத்தில் சாகர் மாதா தேசிய பூங்கா அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு GPS எனப்படும் செயற்கைக்கோளிலிருந்து தகவல்களை பெற்று வழி கண்டறிய உதவும் குளோபல் பொசிசனிங் சிஸ்டம் முதல் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டு எண்ணெய் கப்பல்கள் கரீபியன் கடலில் மோதி கொண்டதில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இரண்டு டன் எண்ணெய் கடலில் கலந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இத்தாலியில் அணைக்கட்டு ஒன்று இடிந்ததில் 268 அறுபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு மங்கள் பாண்டே இந்திய சிப்பாய் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு கவாஜா நஜிமுதீன் பாகிஸ்தானின் இரண்டாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாலாமணியம்மா மலையாள கவிஞர் 1938 தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு ஜெயந்த் நார்லிக்கர் இந்திய வானியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஓக்ரம் இபோபி சிங் மணிப்பூர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு அல்டமிஸ் கபீர் இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு ரோஜர் பென்னி இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜா கிருஷ்ணமூர்த்தி இந்திய அமெரிக்க தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மாலவிகா இந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு தில்கார பெர்னாண்டோ இலங்கை கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுவாமி விபுலானந்தர் ஈழத்து தமிழிசை ஆய்வாளர் கவிஞர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ஆதவன் தமிழக எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் மியான்மர் நாட்டில் மாவீரர் தினம் நிக்கரகுவார் நாட்டின் விடுதலை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை